நான் இணை வைப்பவர்களின் இணை வைத்தலை விட்டு நீங்கியவன் என்னுடன் மற்றொருவனை சேர்த்து இணை வைத்தவனாக ஒரு செயலை செய்தால் அவனையும் அவனது இணை வைத்தலையும் விட்டு விடுவேன் இரண்டு ஒன்பது எட்டு ஐந்து